படம் ஏகம் அங்க பிரிவுகள் மூர்த்தங்கள் அப்படி வச்சுக்கோங்க காட்சி கொடுக்கும் அதை அடையாளம் கொண்டு அந்த அம்சியான காரணபிரமத்தை நாம் வாசனை செய்யணும் எப்படி வாசல் வேணும் ஒன்று சொல்லியிருக்கேன் சத்தியமா சத்யகாமன் சர்வஜன் சர்வ பிரேரகன் சர் கிருபாலு சுதந்திரன் இப்படி எல்லாம் அப்படி பாவனை பண்ணணும் அந்த இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டதுல சதுர்பிரஜாதி முகூர்த்திகள் கானபிரமத்தின் கண்ணையே உண்டாகின்றன அன்னியத்திற்கு இல்லை தண்ணி ஒரு குமிழ் எங்க ஒரு பத்தியாகும் தண்ணி தான் உற்பத்தி ஆகும் தனியே தான் அப்படி போல இல்லை என வியாவர்த்தமாக இருத்தலும் என்னாச்சு வேலையில் உற்பத்தி ஆதரவு காரியப்பணத்தை பிரிச்சு காட்டுது அவை உபலட்சணம் இலக்கணம் உபலட்சணத்திற்கு விசேஷிய வசவின் சொரூபஞானம் உலகாதலே பிரிவாஜனமா விசேஷ இலட்சணம் அந்த காயமருந்த வீடு தேவதில்லை அதனால சம்பந்தப்பட்டதெல்லாம் விசேஷம் இது விசேஷனம் காக்கா விசேஷனம் விசேஷத்தையுடைய இடம் விசேஷம் வேறு அப்ப என்னாச்சு விசேஷனம் காரிபிரமங்கள் விசேஷம் காரணம் விசேடம் விசேஷ விசேஷத்தையுடையது விசேஷம் வேறு விசேஷ வசுவின் சொருபஞானம் தான் பொழுதாக பிரிவோஜனமா ஆனா மூர்த்திகளுடைய ஆக்கிரகத்தினால மூர்த்தியோடு கூடி மட்டும் அதே போல பல மூர்த்திகள் இருக்கின்றன அந்த மூர்த்தங்களும் இது எப்படி ஒரு விசேஷமும் அப்படி போல அந்த விசேஷமான காணபர் அதுவும் அம்சங்கள் தான் என்று பார்க்கும் ஒரு காணபரமத்திலே பல்வேறு மூர்த்தங்கள் இருக்கிறது தவறில்லை காகத்தால் தேவத கிரகத்தின் ஞானம் உலகாதது பிரயோஜனம் அல்லாமல் அந்நிய பிரயோஜனம் இல்லாதது போல அவ்வளவுதான் பிரயோஜனம் காகினால அதுபோல சதுர பூஜை முதலிய ஆகாரங்களால் ஆகாரங்கள வடிவங்கள் அர்த்தம் வடிவங்கள் உருவங்கள் எல்லாத்தான் நிராகாரமான காரணப் பரமத்தில் அது நிராகாரம் வடிவம் இல்லாதது சகுணம் நிராகாரம் அது கொண்டு குணத்தோடு கூடியது ஆனால் நிகாராக கிடையாது காரணபிரமத்தின் ஞானமே உபாசனையும் நிமித்தம் நிமித்த நிமித்தம் என்று மூர்த்தி பிரதிபாதனத்தின் பிரயோஜனம் மூர்த்தி வழிபாடு செய்து பயணத்தை செய்யத்தக்கின் இந்த மாதிரி உபாசம் அந்த மூர்த்தி ஆதரவத்தில் அப்ப இந்த மூர்த்தி அபிஷேகம் வழிபாடு பண்றதுக்கு வழிபாடு வடிவமா இருக்கின்ற மட்டும் இல்லையா மனசனுக்கு அது உரிய இல்லை பண்றது இங்கதான் இருக்கிறது தான் ஆனாலும் உரிமையல்ல அந்த ஜீவனை உண்டு ஒரு கைகளை பணம் கொடுக்குறோம் பணம் கொடுத்தா கைக்குதானே கொடுத்தேன் அவருக்கா அவன் கைக்கு தானே அடி போடுற கைதான் நானே அடிச்சேன் கைதான் அடிச்சது கைக்கு சட்டை போட்டு போட்டோம் ரெண்டு பேரும் வேடிக்கை போகவே அது என்னாச்சு கை கொடுத்ததுன்னா கைக்கு கொடுக்கல வாங்கல் வேலை அதான் கொடுக்கும் காலுக்கு நடக்க போகிறதுதான் வேலை அந்த வேலை அதான் பார்க்க கை செய்யறவங்க கால் செய்யாது கால் செய்யறவங்க கை செய்யாது அதுபோல இந்த முகூர்த்தங்கள் திட்டி பண்ற முகூர்த்தம் சிட்டு தான் பண்ணணும் தித்தி பண்ற மாதிரி தான் பண்ணணும் அழிக்கிற மூர்த்தம் அழிக்க தான் செய்யும் அதனால அந்த மூர்த்தங்கள் வேறு செய்யாது பிறகு ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் பஞ்சகருத்தியம் சொல்லப்பட்டு இருக்கேன்னு சொன்னாக்க இந்த காரணபெருமத்தினுடைய பஞ்சகரித்தியம் இதில் ஏற்றி பாக்குறது நடஜபெருமானுக்கு அஞ்சு சொல்லிருக்கு தோற்றம் துடியவனில் தோயும் திரியமைப்பில் மணர் பதத்தேற்றி இருக்கு சொல்லாமா அப்படின்னு சொன்னோம் அந்த ஐந்து ஞாபகப்படுத்துறது காலப்பருவத்துக்கு ஞாபகத்துக்கு போனோம் பஞ்சகருத்தி ஐந்து அவருக்குரிய தான் மூணு மூர்த்திகள் மூணு பிரிச்சு சொல்லிருக்கு புராணங்கள்ல ஆனாலும் உபாசனை நிமித்தமாக ஐந்தை ஒரு மூர்த்தியில ஏத்தி பார்க்கணும் அப்படி ஏத்தி பாக்கிறதுனால ஒரு மூர்த்திக்கு ஐந்து இருக்குனா காலபருவத்து இருக்கு அதோட தொடர்பு வந்தா இந்த மூர்த்திகளை ஏத்தி பாக்கிறோம் என்ற பானம் போடணும் அஞ்சு தேவியில் காணபருவத்துடைய தான் தனித்தனியா செஞ்சாலும் கூட அவர் தான் சேராரு தனித்தனியாவே கையை கொடுத்தாலும் கூட ஜீவன் தான் கொடுக்கறான் எனக்கு கையா கொடுக்குது கால் போகுதுன்னா யார் போறாங்க ஜீவன் தான் போனான் கால் இவன் அனுமதினா போயிருமா ஏ காலே எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா கால் போயிருமா என் கையே நேற்று கொடுத்தே என் பண்ண இன்னும் அது கொடுக்காது அப்புறம் என்ன கேட்கறது எங்கேயா ஜீவன்தான் கேட்கணும் ஏ ஜீவனே நீ நேற்று கொடுத்தே ரூபா அது கொடு அப்படின்னு கேட்கணும் அவன் கேட்டால் என்ன பண்ணும் காலி மூலமாக தான் கேட்கறான் நீ ஜீவன் என்ன கே முடியும் கால சோழ கேட்க முடியுமா காலி மூலமாக கேட்கறான் கை மூலமாக கொடுக்குறான் வாய்ல பேசீவன் ஒரு உறுப்பை கொண்டுதான் செயல்பாடுறான் அப்படி போல எந்த மூர்த்தத்தை நாம் ஆதாரமா கொண்டு வழிபாடு பண்றோமோ அந்த மூர்த்தத்தை நம்ம கோரிக்கை எல்லாம் வைக்கலாம் அதுக்கு வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் நைத்தியமும் பண்ணலாம் பண்ணா பாவனை எப்படி இருக்கணும் ஒரு காணபுறத்துக்கு உரிய அப்படி இருக்கிறதுனால ஏ காணபுரம் இழந்து அம்சமா இருக்கின்ற நீரே அம்சா இருக்கிறேன் அப்படி இருக்கிறவனால இவங்களுக்கு கோரிக்கை இது நிறைவேற்றணும் சர்வ கிரா குபாலமாகவும் சர்வ காரணமாகவும் எதிர காணபரமும் நீங்கள்தான் உங்களுக்கு என்ன காரியப்பரம் கிடையாது நீங்களே காரியப்பரவும் நீங்களே காரணப்படுவோம் ஆகவே வியாபாரம் அச்சு நீங்கள் அதில் ஊழலட்சமாக கொஞ்சம் முன்னூறு இருக்கிறது ஆகவே இது காணபரும்தேரியது இப்படிப்பட்ட ஒரு பானோடு செய்யணும் அப்படி செய்ய போது என்ன அதில் விசேஷம் சொன்னால் அது பானது எடப்படும் போது அகண்டாக விரும்பி அகண்டபன் ஏற்படும் அப்போது அகண்டபவன சகாயம் பண்ணு ஆமாந்தவர் எனக்கும்கன் நான் பரிசன்னன் அவர் சர்வ சக்தி சக்திமான் அற்புதக்தி என்ன பேதமிக்க கூடாது பாருங்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் இந்த ஈஸ்வர பாவனினால லட்சணாவை கிடைக்குது நமக்கு அப்போ அகண்டமா இருக்கின்ற பரமஸ்வரவும் இந்த காரிபரமத்தின் உபாசனை மரத்தினுடைய காலபிரம ஞானம் வந்து காலவருக்கு ஐட்டான செய்த பரமந்தான் இந்த காரண காரிபரம் உபாசனை பண்ணும் போது காரிபுரமே நீரே ஐட்சானமாக இருக்கிறேன் உமக்கு ஐச்சான பருமன்தான் அதே போல எனக்கு அச்சார பருமன்தான் காலபுரம் இருக்கே நீர் காலபுரமும் இருக்கு அதே போல இனி சரீரமும் காலபுரத்தின் அம்சம்தான் அங்கே இருக்கு மேஷம் தான் இல்லையா அப்புறம் இது மைக் என்ன அதுக்கு ஆரம்பம்தான் என்ன அம்சம் தான் அம்சா இருக்கின்ற அது இது கழிச்சா செய்ம்தான் அப்ப பிரம்ம எங்க இருக்கு எங்கே நான் விசாரம் பண்றேன் தான் இருக்கு விசாரணம் பண்ணாரு அங்கேயும் இருக்கு அங்கும் எனபடி எங்கும் பூர்த்தியா அங்கும் எனபடி எங்கும் நேரம் பிரகாசமாயி ஆனந்த பூர்த்தியாயி எந்தோர்ச்சத்தையும் காடபுரமாக விரிச்சு விரிச்சு பார்த்து அபியாசம் இருக்கோ அது அகண்ட பாவனையினால அதுக்கு ஐட்டம் செய்யின பரிசனை புத்தியே இருந்தாங்க அந்த அதிஷ்டம் உண்டாகாது அப்போ அந்த அதிஷ்டான சைன்யம் எந்த பிரமத்தை பண்றமோ அது மூர்த்தத்தின் அம்சியாக இருக்கின்ற அடங்கியிருக்க அதிஷ்டான சைன்யம் சொன்னா அதிமன்றம் அத கூட சில பண் சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு பாவனையை உண்டாக்குறதுக்காகத்தான் பாவ மூர்த்திகளை செய்யறாங்களா அவங்க அவங்களும் அப்படிதான் அந்த காணபரத்துல அம்சம் தான் அவங்க நினைக்கிற நம்ம நினைக்கிற அது அவருடைய நேரடி பார்வை இது மறைமுக பார்வை காலபிரம பாவனையே யாகமாகி தத்து மசி ஞானம் உண்டாகும் அப்போ அதிஷ்டானம் தொம்பது லட்சார்த்தம் கூட சனாக நான் தத்துல சாபாயிருக்கிறேன் வியாபாரம் உண்டாகும் அப்படி வியாகபவனம் அந்த வியாக பாவனையாக பிரம்மச்சு சைதம் உட்பட நாம இருப்பது அனைத்தும் தேகாபிரம சொல்றேன் தேவம் உள்பட கொண்டு எல்லாமே பொய்யாவோட்டுகிறார் நித்தியாவ சோட்டுகிறது துணியுடைய தான் அப்படிங்கற விசாரம் உண்டாகும் அது விசாரம் ஏற்பட்டால்தான் அது இடப்பட்டாக மனசு என்ன பண்ணது சஞ்சலத்து விடுபடுது என்ன சஞ்சலம் பிரபஞ்சம் சத்தியம் சுகம்ங்கிற மத்தி போகுது மித்திய மிச்சை வந்ததுனால அப்ப பிரபஞ்சம் அனைத்தும் இல்லை பதினாலுங்களை மித்திய பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியம்னு சொன்னாக்கா அந்த மனது எங்க போய் சுகத்தை ஆடு சொல்லுங்க சலனம் போய் நிச்சயம் ஆயிடும் என்ன அது நின்று போறது நின்று போரும் நிக்கிறது சமாதியன்னு போயிரு மனசுன்னு சமாதேரு இன்னைக்கு ஓடுவானா யாராவது ஓடுவாங்களா சொல்லுங்க பழுதிய பாம்பு இது பழுத பாம்பு அவருடைய வாசமான பாம்பு இல்லை நிச்சயம் பயம் வருமானேன் விளக்கச்சி பார்க்க இலையை எடுத்துட்டான் மீண்டும் பாம்பு தோல்ட்டுது தோட்டி போட்டுவேன் பயம் கிடையாது அது ஆசை கிடையாது பயம் மாசம் போச்சு பயம் இல்லை ஆசை இல்லை இப்போ பிறப்பிச்சம் தோற்றம் விடும் சோபாதி பிராந்தி அது தோட்டம் விட்டோம் போல பழுதியில் பாம்பு போல பயம் ஆசை இல்லை இப்போ எப்படி இருக்கும் அந்த மீதுக்கு ஆட்டோமேட்டில்லாம் போச்சு ஜனம் இல்லை அடங்கி போகுது போன பிறகு அமைதி ஏற்பட்டது அடக்கம் இருக்க ஒடுக்கம் இருக்கிற மாதிரி பயிற்சி சித்திக்குது போது இது வெறும் தோற்றம் மாய மாயா காரியங்கள் அது தோற்றது நமது பிரபஞ்சம் அனைத்தும் மாயின் பரிணாமும் பிரபஞ்சம் ஒரு பாவனையை வளர்த்துக்கணும் ஒன்னா என்னால வந்துருது இல்ல உன்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய மாட்டேங்குது என்னென்ன ஜாக்கிரிட்டு கிடையாது மனசு தங்கா தங்காவில என்ன லாபம் துக்க நிவர்த்தி ஆகப்படாது பயமாசம் போகாது இப்ப என்ன படிக்கணும் அஞ்ஞானி போவதான் அஞ்ஞானியும் என்ன படிச்சிருக்கான் படிக்கலாம் அதுதான் அவ்வளோதான் வேணும் படிக்கும் படிக்காதான் அவ்வளோதான் ரெண்டும் ஒன்று தான் அதனால இந்த ஒரு பாகுபாடு நாம் தெரிஞ்சுக்கணும் அகண்டபாவனை கொள்ளணும் எவ்வளவுக்கு எவ்வளோ அகண்டபாவனை நம்ம இடத்துல தினம் போடுதோ அது வரைக்கும் புறவர்த்தி குறைஞ்சிரும் என் புறவர் எப்படியா படிக்கிறது கடவுளை செய்யலாம் நடிகர்கள் நடிக்கிறாங்கல்ல அப்படி கூட செய்யலாம் அது கடமையில ஆசிரியை செய்யலாம் அது பந்தத்தை கொடுக்கறது இல்லை ஆசையில் ஆசை ஆசையில் ஆசை கடவுள கடவில் ஆசை இருந்தா பந்தம் கிடையாது சரி இந்த காரியம் செய்யணும் செஞ்சாச்சு எல்லாமும் நஷ்டமும் வரது ஏத்துக்குவோம் அப்படியே வந்துடும் அப்படி இல்ல ஆசையில்தான் எதிர்பார்க்கணும் எதிர்பார்ப்பு உண்டு நாம இப்படி செஞ்சோம் வருமா வரையா வரா போதும் அப்படிங்கிற நாளைக்கு வரல போச்சுடா போச்சுடாட்டோம் அதனால எந்த காரியமும் அவரது கடமை உண்டு பிரார்த்தமாக கிடைக்கும் கடமைனு பாவனை செஞ்சோம்னா ஏன் துக்கம் இருக்கிறது இல்லை பலனில் சாபாணும் வந்துடும் கடமை நிமித்தமாக ஆசை நிமித்தமாக ஆசைப்படுங்க காரியம் நிறைவேறும் துக்கம் இருக்கும் நான் எதிர்பார்த்ததே வந்தா கூட எதிர்பார்த்தே வந்துருச்சு ஆனாலும் முன்னாடி அதிகமாக எதிர்பார்த்துக்கலாமல்லவா அன்னு மனசு சந்திரப்படும் இது வந்துருச்சு இது நிலைக்குமா போயிருமா என்ன ஒரு இயக்கம் உண்டாகும் அப்புறம் இது பாதுகாத்து பெரிய பெரிய கஷ்டமா இருக்கே அப்படிம்பாங்க சில பேர்கள் இந்த பொருள் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு கஷ்டம் எவ்வளவு துக்கம் இருக்கு பொருள் வந்தாலும் கஷ்டம் தான் போனாலும் கஷ்டம் ஆக பல்வேறு வகைகளையும் சுகம் இருக்கு இப்படி எப்படி எவ்வாறு வேணா கடைநிஷமா இருந்தாக்க பரவாயில்ல சரி வந்தபடினு இருக்கட்டும் இப்போ ஆர்ட்ருந்தா நம்மகிட்ட இருக்கட்டும் போனா போட்டும் அவ்வளவுதான் நம்ம முழுமையில பதோஸ் பண்ணி வேண்டியதுதான் அது ஒரு காலம் போயிட்டு வச்சு சரி போடணும் திட்டம் போட்டு வச்சிருந்தேன் விட்டுருவாங்க சாதானம் உண்டாகும் இப்படிப்பட்ட ஒரு பானைகள் எல்லாம் அபியா உடனடியே சீக்கிரம் வந்துருது இல்லை இது மனதுக்கு வேலை உடம்புக்கு வேலை இல்லை உடம்புக்கு வேலை தோல் தான் அவருக்கு பண்ணி கட்டுறதுதான் மனது சிந்தனை சிந்தனை வாட்டம் வேலை எந்த கடமையும் எந்த வேலையும் பிரார்த்தனை சார நடந்துட்டே இருக்கணும் அதனால வரக்கூடிய பலன்களை ஏற்றுக்கொள்ளலாம் அப்ப திருத்தமா செய்ய முடியும் ஆசை காலம் செய்யும்போது திருத்தம் இருக்கிறது இல்லை கடைத்துமா செய்யும் போது அந்த காரியம் ஆனா பலன்ல ராகுதேஷம் இவ்வளவு மகிமை இருக்காது அதுக்காகத்தான் சாஸ்திரங்கள்ல மனதை விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்த உபாயம் தான் கருவாசம் செய்யப்படாது அப்படிங்கறது தாற்பில்லை ஏன் படிச்சிருக்கோம் நில விஷயம் எழுதியிருக்காரு இன்னும் பல சாஸ்திரம் கருத்து இதுதான் ஏன்னு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் தமிழ் கூறு மக்கள் நேரத்தில் இது பால் வரட்டுமே அப்படிங்கிற விரிச்சிருக்காரு இல்லை என்ன ஒரு வேலை எழுதிட்டு போகலாம் ஏகநாயன் பதங்கள் போற்றி எங்க இருந்திருக்க சிவன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் யாருங்களா மனசு வெறியம் இது மகபம் முன்னா மற்ற கஷ்டம் இருக்கு என்ன கஷ்டம் தள்ளிக்கிட்டே போன எஞ்சிக்கோ அது பெற வாக்கியக்கு மகா கீழே விசாரத்துக்கு உரியதுதான் விளக்கம் தீவிரம் வந்து அகண்டபான வர்றதில்லை வாக்கியத்தோட சுழம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்ப இதுக்கு முன்னோடியாக யாவும் பழகவ பழகத்துக்காக தான் அவர் எழுதிருக்காரு வேற எந்த சாஸ்திரம் ஒரே எழுதிருக்காங்க தெரியும் ஒவ்வொருத்தரும் உலகத்துக்கு எழுதி இது எழுதி வச்சுட்டு போய் கஷ்டமா இருக்கான் அவங்களுக்கு அதனால இது வர சரியில்லைங்கிறாங்க வர கஷ்டமா இருக்கான் அது சுலபமா இருக்கும் விசாரம் பண்ணா சுலபம் அபிசாரிகளுக்கு கஷ்டம் தான் கஷ்டமா இருக்கு இது என்ன ஒரு புரியல என்ன இன்னும் கல்காணம் விடற மாதிரி அவங்கள படிச்சுக்கிறதா இது குருமா தான் கேட்கணும் எங்கேயா குரு கிடைக்கிறாருன்னா குருக்கு பிரார்த்தனை பண்ணுங்க குரு வேணும் பண்ணு இவங்க அனுப்புவாரு ஒரு சாரமான வேணும் பண்ணா இங்க ஊழியர்கள் வேணா இவ்வளோ ஒண்ணாம்பு உலக போய்ருமா அதெல்லாம் செய்யலாமா நீ செய்யப்படாது இது வரணும் வருமா ஒருபோது வர இவ்வளவு சிரமப்படி செஞ்சதுக்கு காரணமே வியாபக பாவனை அகண்ட பாவனை இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறவன் பேசுகிறவன் ஒரு நாள் வந்துமா வராது பேசிக்கிட்டு படிக்கணும் எல்லாம் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஒரு தென்னங்கன்று வைக்கிறோம் அஞ்சு வருஷம் வளர்த்தினாதான் அஞ்சு வருஷம் ஒரு காய் கொடுக்கும் கண்ணு வாங்கி வச்சாச்சு என்னையா கண் வாங்கி ஒரு மாதம் ஆக்கி வச்சு ஒரு காயும் காண பண்ணேன் எண்ணங்கள் கொடுக்குங்க கீரையா விதை போடுங்க அடுத்த வாரமாக கீரை கீழலாம் கில்லு கீரை அது குழந்தை குழம்பு வைக்கலாம் இதுக்கு அஞ்சு வருஷம் காத்திட்டு இருக்கணும் பணம் வரணும் பத்து வருஷம் காத்திட்டு இருக்கணும் காதல்கீழா சும்மா இல்லை பாதுகாப்பும் செய்யணும் தண்ணியும் ஊற்றணும் இல்லை போயிடும் அது அப்போது முடிஞ்ச போட என்ன வர்றது அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும் இது கிள்ளுக்கீரை எத்தனை நாள் கொடுக்கும் ஒரு நாலு ரெண்டு ரூபாய்க்குலாம் தீர்ந்து போச்சு தீர்த்து அது மாதிரி கிள்ளிக்கீரியா இது விதம் தான் அதனால இது இந்த காலம் பயன்படுறதுக்கு அபியாசம் பண்ணித்தான் அப்படிங்குற ஒரு கருத்தை எல்லாம் வலியுறுத்துறதுக்காகத்தான் எதிர்ப்பிருக்க வேறு கிடையாது அதை வலியுறுத்தி சொல்றதும் கூட இல்லைன்னா சரி படிச்சுட்டு போகலாம் இல்லை போன தேர்ந்து கொஞ்சம் ஏழம் தான் காரண மூர்த்தி நிராகாரமான காரண பரமத்தின் ஞானமே உபாசனை நிமித்தம் மூர்த்தி பிரதிபாதனத்தின் பரிவர்த்தனம் அல்லாமல் அபிபிராயம் அறியாமல் அவ்வாகங்களில் ஆகிரகம் செய்கின்றது நியாயத்தால் பரஸ்பரம் கலகமும் விளைவிக்கின்றனர் இதற்கு உதாரணம் சொல்ற சாரமே நியாயம் அப்படின்னா என்பது மனைவின் சகோதரன் பெயர் மனைவியின் சகோதரன் என்பது நாயின் பெயர் நாய்க்கு ஒரு ஸ்ரீனுடைய தமையனுக்கும் அவள் கணவன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு நாய்க்கும் உட்பாலகன் என்று பெயர் இருந்தனர் அந்த ஸ்ரீயின் தமையனுடைய சத்ருவுக்கும் அவள் கணவன் வீட்டு நாய்க்கும் தாவகன் என்று பெயர் இருந்தன அண்ணன் என்ன பேரு தாவகனுக்கு அதே போல அந்த பெண்ணு புருஷன் இருக்கான புருஷ வீட்டுல ஒரு நாயிரு பேர் அதுக்கு இப்போ அந்த உற்பகன் அப்படிங்கிற நாயிருக்கு அந்த நாயானது பக்கத்து வீட்டு நாய்க்கு சண்டை போச்சு பக்கத்து வீட்டு நாய்க்கு பேர் தாவகன் பேரு அந்த தாவகனுக்கும் சண்டை எப்படி தவகன் பேரு அந்த கணவன் வீட்டு பக்கத்து வீட்டு நாய்க்கு தாவகன் பேரு சரி இந்த பெண்ணுடைய புருஷன் இருக்கான அந்த பெண்ணுடைய புருஷன் வீட்டுல இருக்க நாய்க்கு உற்பகம் பேரு அப்புறம் மேல தாவகணும் நாய்க்கு தாவகணும் தமிழக எதிர்க்க ஒரு பாலகன் இவன் நாய் வீட்டுக்கு ஒரு பாலகம் மந்த பிரக்னியுடையோர் சாஸ்திராபிப்பிராயம் அறியாமல் அவ ஆகாரங்களில் ஆக்கிரகம் செய்கின்றது நன்றி சாரமேய நியாயத்தால் பரஸ்பரம் கழகமும் விளைவிக்கின்றனர் ஷாரன் என்பது மனைவியின் சகோதரன் பெயர் ஷாரமே என்பது நாயின் பெயர் நியாய என்பது திட்டாந்த ஒரு சிறியனுடைய தமையனுக்கும் கணவன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு நாய்க்கும் பொற்பாலகன் என்ற பெயர் பெயர் இருந்தனர் அந்த சிறியின் தமினுடைய சத்ருவுக்கும் அவள் கணவன் வீட்டு நாய்க்கும் பெயர் இருந்த உட்பாளர் சரி அந்த ஸ்ரீயன் தமையனுடைய சத்துருவுக்கும் அவள் கணவன் வீட்டு தாவகன் சரி என்று இருந்தன இதுவரைக்கும் திருஷ்டாந்த இலக்கணம் இப்படி இருக்க அந்த ஸ்ரீயானவள் பிரதமத்தில் கணவீட்டுக்கு வந்தால் பிரதமர் கல்யாண படம் முதலான அர்த்தம் அப்போது மேற்கூறிய இரண்டு நாய்களும் ஒன்றோடொன்று சண்டையை செய்து கொண்டிருந்தன அதை கண்ட அவளுடைய கணவன் அழுத்த விட்டு நாய் உறுப்பாளையின் பன்றிய கழுதை என்பனம் முதலிய வார்த்தைகளால் வைத்து தன் நாயை தாவகணை போல் கிடையாது என்று பெருமைப்படுத்தி கொண்டாடினான் அந்த ஸ்ரீக்கு தன் தமினை வைகிறதாகவும் தமினுடைய சத்திரிவை கொண்டாடுகிறதாகவும் பிராந்தி உண்டாகி அதனால் அவள் துக்கமுடையவளாய் தன் பர்த்தாவோடு கிளேசித்திருந்தாள் நாயன் அபிப்பிராயம் அறியாமல் சமானமான நாமத்திலே பிராந்தி கொண்டு அவள் எப்படி கிளேசித்திருந்தாளோ இதுவரை திஷ்டாந்தம் அப்படி முத முத வர்றதுனால மொதல் வீடு வரும்போது சண்டைங்க நாய்களுக்கு சண்டை நாய்களுக்கு சண்டை இருக்கும்போது இவன் வீட்டு நாய் தாவகன் தாவகா நீ நல்லா வந்தான் இவன் வந்து உட்பாளர்களுக்கானே அவன் கழுதையா பன்றி உதவ நல்ல அப்படிங்கிற அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்போ உட்பாளகன் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய தமிழ் பேர் உற்பகன் அவளுடைய தாவகன் அப்ப தன்னும் போது விரோதியில் சிவன் முதலிய நாமங்களால் காரியப்ரமங்களை விந்தை செய்திருப்பதை கண்ட சைவர் முதலியவர்களும் சைவ கிரந்தங்கள விஷ்ணு நாமத்தால் காரியபிரமத்தை நிந்தை செய்திருப்பதை கண்ட வைஷ்ணவர் தாழ்வு சொல்றாங்க வைஷ்ணவபுராணங்கள்ல விஷ்ணு உயர் சொல்லும் போது சைவம் சிவபுராணங்களை தாழ்வு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு நம்ம சாமி மட்டமா போச்சு போச்சா என்று ஒரு சண்டை போட்டு அப்போ என்ன ஒரு காரணபுறம் தான் நினைக்கிறதில்ல அதுவும் தான் காலபுறது காலபுரம் தான் பரவ்தான் அது கீழே உள்ளதில் காலிபரவங்கள் இங்கே காயபரவங்கள்தான் பெயரு மாறி இருக்கலாம் சிவனுங்கிற பேரின் காலபுரமா இருந்துட்டு அது காய்புறமா இருக்கு ஒரு பேர் அது பேருனால வரச்செய்யும் அப்படின்னு நினைச்சுக்கணும் என்பது கருத்தில் காரியபிரமங்கள் காரணபுரம் உபாசிக்கத்தக்கது காரியபிரம்கள் விடத்தக்கன என்பது சகல புராணங்களின் அபிப்பிராயமும் மாயாவிட்ட சேதனம் காரணப்புறம் என்றும் மாயினால் பண்ணப்பட்ட காரிய சீற்ற சேதனம் காரியபுரம் என்றும் சொல்லப்படும் காரணக்காரிய வேதங்கள் தெரிஞ்சுக்கணும் பாரத யாக்கியான ஆரம்பத்தில் அறிஞர் சிகாமணி ஆகிய நீலகண்ட பண்டிதரால் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது தெரிஞ்சு போட்டிருக்க சகல வேதாந்தங்களின் சித்தாந்தமும் இதுவே என்று விசாரசாக ஏழாந்தரங்கத்தில் கூறியிருக்கின்றது ஏழாந்தரங்க அதிகாரி மீண்டும் சுவசந்தி ராஜா கிட்ட போகிறான் போன உடனே அவன் இங்கே நம்முடைய மதங்கள்ல எதுவும் பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க ஒன்று கொண்டு எங்களை மாரி எங்கள் மாதிரி தான் வருவோன்னு சித்தாந்தம் பண்ணுறாங்க அப்போ தான் இந்த கணசதி யார் போய் எல்லா மதங்களுக்கும் ஒரு காலப்புறமும் தான் இருக்கேன் ஒளியே அதெல்லாம் காரியப்பரமாக வச்சுக்கணும் அதுதான் முறை அப்படின்னு விளக்கம் சொல்லும் போது தான் கால உபாசி செய்யத்தக்கது காரிய உபம் செய்யத்தக்காதுன்னு கடைசியும் சொல்லி முடிக்கிறேன் அதை எடுத்து கடைசியாள கடைசியில அப்படி இந்நூலாசிரியர் அபிப்பிராயத்தை அறிவித்த பொருட்டு காரிய பிரமணியின் சின்னங்களான சதுர்புஜ திருநேத்ர சதுண்ட அஷ்டபுதாதிகள் உள்ளே யாதொன்றையும் எடுத்து விசேடியாமல் ஏகநாயகன் பதங்கள் போற்றி என்றார் ஏகநாயக பதங்கள் போட்டிங்கிறது தான் இவ்வளவு வியாக்கியானம் இலக்கணையினால் தன் அனுபூதிமயமான ரிக்குவேத மகா வாக்கிய பொருளையே சிந்தித்துதான் மகா வாக்கியம் பிரஜான பரமம் ஐரோ வருகத்தில் சொல்லப்பட்டது அதுதான் இங்கே விளக்கம் சொன்னார் ஆகவே இவ்வளவு ஏகநாயகன் பதங்கள் அப்படிங்கிறது காணபிரம்தான் ஆனால் காணபிரமத்துக்கும் சிந்தபிரி வேற பிரிம பிரதிபவத்தை படிக்க எல்லாம் ரெண்டு ஒன்று தான் அதே போல காணபுரத்துக்கும் காரியபதித்துக்கும் வேற இல்லை அம்சாமிச்சி பாவத்தினால அதுவும் ஒன்று தான் எல்லாம் காரண காரிய பாவ சம்பந்தம் எப்போதும் உண்டு எல்லா ஜீவர்களும் காணபிடித்த அம்சங்கள் தான் எல்லா அசேதன பொருளாகிய பச்சைபூதங்களும் காரிய பண்ணத்தினுடைய உடம்பு தான் உடம்புதான் ஜீவர்களும் எழுதை பிறப்பத்தின பவங்களும் எல்லாம் காணபிடித்த அம்சங்கள் தான் ஆனால் பந்தப்பட்டவர்கள் உணர்வு இல்லை காணப்படும் தெரியாது தெரியுது காரியபு தெரியுது அவங்க அவருக்கு தெரியுது இதுல காரியபங்கள் பரிசந்தமாக அவங்க நேரத்தில் கூட அவங்களுக்கு வியாபகமான சிந்தனை உண்டு சர்வக்கியத்தன்மை உண்டு அவங்க அந்த வியாபக அவன் அங்கிருந்து கொண்டு மூன்று அறிய முடியும் அதனால அவர்களுக்கு விஜான யோகின்னு பேர் விஜயான யோகி அவர்கள் அப்படி அழியிறாங்க காரணபரம் இருக்க எங்க ஞாபகம் இருந்தனாலே அங்கங்கிறது அப்படியே அறியாது யுக்த யோகின்னு பேர் போட்டிருக்கு விஞ்ஞான யோகின்னு என்னன்னா ஒரு சமத்துல ஞாபகம் வருஷம் மறந்துருக்கும் எப்போது இருக்காது அவங்களுக்கு அப்புறம் தான் யோசனை வர்றது இது என்ன காரணம் அப்படின்னா அவங்க எழுதி இப்போ அப்படி இல்லை எப்போதுமே யாரு சூரிய மாறும் மறக்கவே கிடையாது இது காணபருவத்துக்கு உண்டு இப்ப இந்த உலகத்தில் அவருடைய ரெண்டு பேரும் யாபகம் உண்டு இவருக்கு சுபாசித்தமாக ஞாபகம் காணபருவத்துக்கு அவர்களுக்கு எண்ணங்கள் யாபமாக இருக்கும் செய்தி யாபம் இல்ல அவங்களுக்கு அப்படி அந்த ரெண்டு இவருடைய சுபாசித்தமாக யாபத்தோடு இவருடைய எண்ணங்களும் யாபகம் உண்டு அவர்களுக்கு சரீரம் யாபம் இல்லை பரிச்சனம் ஆகாயம் என்று யாகமாக இருக்கு அது எப்போதும் கூறுறத குறையில் ஒரே யாபகம்தான் ஆனால் ஆகாயத்தில் ஒளி பரப்புறாங்கல்ல உலக முறம் அந்த சத்தம் அது ஒளி ஒளி ரெண்டு அது யாபகம்தான் அந்த யாபத்துக்கு எத்தனையோ ஒடிகள் அடுக்கடுக்காக இருந்ததே இருக்கு ஒரு டேஸ்டர் மாத்திர முன்னா அந்த தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று மாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி எத்தனையோ யாகமாக இருந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் சிறு காலங்கள் போயிருந்ததெல்லாம் எந்த நேரத்துக்கு எந்த ஒளிபரப்பு அந்த நேரத்தில் அவரை மறைஞ்சி போயிடும் அவர் அடுத்த நேரத்துக்கு வரவே வராது ஆனால் ஆகாயம் போயிருக்கு அப்படி போயிடல காரணப்பிரமும் ஆகாயம் போய் யாகமாக எப்போ ஆதாரமாக இருந்து கொண்டே இருந்தாலும் காரிபூரி எண்ணங்கள் போய் யாகமாக நஷ்டப்படைஞ்சிடும் பக்தர்கள் எங்கேயே நினைக்கிறாங்களோ தலைமை ஏற்படும் அவங்களுக்கு அது மூலம் அப்படின்னு கூப்பிட்டாக்கா அங்கே அடிக்க பண்ணி தீர்ப்பா சத்தம் வர்றதில்லை அப்படி போகலாம் அப்போ ஓ நம்முடைய பக்தர்கள் கூப்பிடுறாங்களான்னு ஒன்று வந்துடுவார் அப்போ இது முறையா இப்படி எல்லாம் கஷ்ட கஷ்டம் இருக்கு அப்படின்னு அந்த ஊர்த்த வந்துடுவீங்க அப்போ இது எப்படி கடவுபாசனை அது உணவுனா தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கும் பிறகு கடவுபாசனை யார் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரும் மூச்சுக்கு காலவுபாதை பண்ணுறதுனால அவர்களுக்கு இது மாதிரி எல்லாம் இருக்கு நான் காரணம் பாதை பண்றேன் அப்ப என்ன செய்ய காரணபுரம்கள் மூலமாக காரிபரம் மூலமாக செய்யலாம் அல்லது அவள் அவன் அதுமே செய்யும் அங்கேயும் கூட்டி வைக்கும் நல்லது கேட்டது அது இயல்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அதான் பிரார்த்த அனுசாரமா செய்வது அப்படித்தான் நமக்கு இந்த காரியம் நடக்கணும் சொன்னாலே அனுகூலம் ஏற்படுறதுன்னா அது பிறகு இதாக கூட்டி வைக்கிறது அவங்க கடையில் இருக்கணும்னா கூட்டி வைக்கும் அவள் அவன் அது நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அனுக்கிரமும் அவளை அது அவங்க நடக்கும் அல்லது நேராக ஒரே உருவம் தாங்கி வர்றது உண்டு காலப்புரமும் காரிப்பிரமும் அவங்களும் உருவம் தாங்கி வருவாங்க பல ரூபங்கள் எடுத்து வருவாங்க அப்படி எது வந்தாலும் எல்லாம் காலப்புரம்தான் அவங்க கால் அவன் உத்தரவுலாம் வர முடியுமா கை கொடுக்குது என்னாக்கா ஜீவன் உத்தரவுலாம் கை கொடுத்துருக்குமா இல்லை காலை நடக்குது என்ன உச்சரம்லாம் நல்லா இருக்குமா ஜீவன் பேச முடியாது பேசுறது எல்லாம் மூடிதான் இருக்கணும் பேசமாட்டா அப்படின்னு உத்தரமாட்டா முடியலாம் இருக்கணும் வாய் என்ன பண்ணுவோம் அப்படி போல் காரணப்படை எங்கே நிறைந்து ஆகாயம் போக இருந்து கொண்டு யுக்தி ஓகே அதை ஓகே எல்லாம் ரெண்டு அது யுக்தி ஓகே இங்கே காரணப்படுறது பிறந்தோம் அதே போல இங்க சித்தபு பிராகாமியம் அப்புறம் என்ன அறிவாங்க எந்த இதுக்கு உடனே போவாங்க அவங்க சாமத்தை உள்ள அப்படி உண்டு அது போல எங்கே சித்துக்கள் சம்பாதித்து அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க அதனால சித்துக்கள்னு சொல்லப்பட்டது இப்போன்னா அதெல்லாம் கிடையாது போயிடுச்சு இந்த காலத்தில் இருந்தது தான் இப்போன்னா வசித்தம் இருக்குது ரெண்டு தான் பிரபலமாக இப்போ அது சிறு பெரியவர்கள் காணப்படுது பிள்ளைபுத்திரிக்கு உலகம் இருக்கு அந்த சாமிக்கு சாய பாபாவுக்கு வசித்தம் பல பேர் மயங்க இருக்கிறாங்க திருச்சியா கொஞ்சம் மயக்கம் உண்டு அடுத்தபடியா சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வசித்தம் எங்கெங்க இருக்க ஈசித்தம் கொண்டு வந்து அனந்தமூர்த்தி மாய நிற்கும் போன்ற முன்புணியாதவனாயினாலும் தோன்றிய விமலபோதூபத்தைப் பணிகின்றேன் இரண்டாவதுபாட்டுமரூப நமஸ்காரும் மங்களம் ஆன்மெல்லாம் தம்முடைய உண்மைஸ்வரூபத்தை நமஸ்காரம் செய்ய இதன்பொருள் தானே ஈன்று உலகத்தை சிரட்டித்து அழித்து ரச்சித்து அழிக்கும் சம்மரிக்கும் செய்கைக்கு இம்முத்தொழிற்கும் ஏது காரணமாகும் அயன் ஆய் பிரமனாகியும் ஆய் நாராயணன் ஆகியும் ஆண்ட ஈசனும் ஆய் மாட்சிவை புரிந்திய உருதலனாகியும் மூர்த்தியுமாய் ஆய் மூர்த்தியுமாய் இன்னும் அளவிருந்த சுர நர சேதன பிரபஞ்சங்களாயும் கிரி நதியாகிய அசேதன பிரபஞ்ச பிரபஞ்சங்களும் போன்ற முத்தனும் ஆய் அனைத்தினும் பூரணமாக நித்திய முத்தனாக ஈஸ்வரனாயும் நிற்கும் நிறைந்து நிற்கின்ற இன்ப புனர்வி ஆதவன் ஆய் ஆனந்த சமுத்திரமாயும் பரமாதித்தனாயும் நாளும் தோன்றிய கதா காலமாக விளங்குவதாகிய விமலபோத ஸ்வரூபத்தை நிர்மலமான பண்ணுகின்றேன் வணங்குகின்றேன் என்று தானே ஈன்றளித் தளிக்கும் செய்கைக்கு ஏதுவான் அயனாய் மாலாய் ஆன்ற வீசனுமாய் அனந்த மூர்த்தியுமாய் போன்ற முத்தனுமாய் நிற்கும் விமலபோத சுரூபத்தை படுகின்றேன் என்று கூட்டிக்கணும் என கூட்டுக என்று மாத்தி மாத்தி அன்னை பண்ணுகிறோம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனமாய் என்றது காரிபிரமங்களையும் இப்போ இப்படி எல்லாம் பார்த்துக்கணும் திருமூர்த்திகள் சொல்லியிருக்கார் போன்ற முத்தனமாய் என்றது காரணபிரமத்தை பரிபூர்ண சூர்மா இருக்கிறதுனால காரணபிரமம் இங்கனம் அனைத்துமாய் நிற்பது தனது ஏகதேசத்தில் அதுவும் தோற்றவர் மாத்திரமே என்னும் பொருள் தோன்ற இன்பப் யாதவனாய் என்றார் இன்பம் பிரம்மசர்பு இன்பம் என்பதை ஏது கருப்பு விச்சேடனும் அமையும் அடக்கிக் கொண்டிருக்கும் அர்த்தம் இன்பம் என்பது பிரசித்த சமுதிரத்தினும் ஆன்ம மகோதயிற்குள்ள பிரச்சினத்தன்மையையும் காட்டுகிறது நாளும் தோன்றிய என்பது பிரசித்த சூரியனும் பரமா ஆதித்தனுக்குள்ள வித்தன்மையும் குறிப்பித்தின்ின்றது இந்த சூரியி மறைவான் அது பரமாதித்தனாகிய பரமஸ்வரூபம் உதயமாறுதில்லை மறைவதில்லை சத உதயம் விமலாபோதம் என்றதால் பஞ்சகோஷங்களே ஆன்மா என்பாரையும் குற்றமற்ற ஞான வடிவம் அதனால பஞ்சகோஷங்கள் ஆத்மா இல்ல என்பது போத சுவரூபம் என்றதால் ஆன்மாவிற்கு ஞானம் குணம் என்ற என்பாரையும் ஐயாய் முதன் முதலாளவர்களும் ஆன்மாவுக்கு பாருங்க ஞான வடிவமே அது மருத்துவர் என்றும் தானே என்றதால் அந்நிய மினித்தோபாதான இன்மையை குறிப்பித்தனர் என்றும் கொள்கை மினித்தோபாதம் கொண்டு போய் இனித்தும் ஆன்மாவே என்னும் சிறிதியால் தன்னை வணங்கினதான் எல்லாம் பிரம்மஸ்வரூபம் எல்லாம் ஆத்மாதான் என்பதனாலே தன்னையே தான் வணங்கி கொண்டதாக ஒரு பாட்டு அப்படி ஆன்மஸ்வரூப வணக்கம் பேரு இப்படி ஒரு பாவனை எல்லாம் ரமஸ்வரூபம்தான் ஆனாலும் பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அதிஷ்டான சேதனும் எந்த மாறுதலும் கிடையாது அது சச்சித்தானது நிச்சயம் போனமாகதான் இருக்கு ஆனால் அவருடைய சன்னிதான விசேஷத்தினாலே அனிவீசன்யமாயை எங்கிருந்து எப்படியாவது சேர்ந்து அனுவீசன்யமாக அநேக பரிணாமலை அந்த பரிணாமங்களில் பிரதான பரிணாமங்கள் காரியங்கள் மற்ற காரியங்கள் மூலமாக காலபிரமக்கு சங்கல் என்னது சங்கல் மாத்திரமாக எல்லா சங்கல்பங்கள் தான் எண்ணம் தான் எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சம் எண்ணங்கள் நாமரூபங்கள் அதான் நாமரூபங்கள் வாஸ்தவ எந்த உருவமும் நிலையானதல்ல எல்லாமே அடியக்குடியது தான் பரணாமடை தான் உதாரணமாக ஜீடைய சங்கல்பந்தான் சொப்பனம் என்ன இருக்கு சங்கல்பந்தான் வேறு ரெண்டுமே கிடையாது சொப்பனத்தில் யானால் வருது வீடு இருக்கு மலை மக்கள் எல்லாம் இருக்காங்களே அது சங்கல்பங்கள்ல இல்லை வாசலும் போயிருக்காங்க ரெண்டுமே ஆனாலும் அது சங்கல்பங்களுக்கு ஒரு மயக்கம் என்ன மயக்கம் ஒன்று போல தோற்று நீ போல அதே தான் ஈஸ்வர சங்கல்பங்கள் இங்கே ஜாக்கரவாசியில் காட்டு மெய் போல காட்டு நான் மெய்யை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் இதில் சங்கல்பங்கள் என்றே நினைச்சோம் பண்ணால் மயக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம் வெறும் சங்கல்பம் கணினால்தான் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் உண்மையான பொருளாலும் சட்டப்பட்டு மாற்ற முடியாது சொப்பனத்தில் சங்கல்பங்கிறதுனால தான் ஜாகரத்தில் வந்த பிறகு அத்தனையும் போச்சுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா உண்மையான போகும்போது சத்தியமாக சுகமாக தோற்று இதே விசாரம் பண்ணி பிரம்ம ஜாக்கரம் வரும்போது மித்தியா தோற்றம் அதை ஞானிகளுக்கு மித்தியா தோற்று வந்து எப்படி காணல் ஜலம் போலதான் காணல் தோற்றுவது பகல் காலம்தான் இன்னும் மறைப்பு இல்லை அதனால ஜலமாக தோற்றுறது விசாரம் பண்ணுறதுப்ப அப்போ தான் விசாரம் பண்ணுறோம் விசாரம் பண்ண போற மாறிப்பதோ இல்லையா எதை மாறுது அங்கே மாறுறது இல்லை சுவாதிபராந்தி மனதை மாற்றிக்கிறோம் மனதினால இந்த தோற்றம் காலையில் அவருடைய நீர் இல்லை நிச்சயம் பண்ணிடுறோம் முன்னேறியே நிச்சயம் பண்ணது தான் அது மைக்க நிச்சயம் இது உண்மையான நிச்சயம் அந்த உண்மையான நிச்சயமானது மகன நிச்சயத்தை போக்குறது போயிட்ட வேணத்தினால அப்போதுமே தோட்டிதான் செலவாக தோற்று அதனால மகத்தை விடுபடுறதுனால ஆசை வர்றதில்லை தண்ணி குடிக்கலாம் என்று ஆசை வர்றதில்லை பிறகு உதாசீனமாக இருக்கும் சரியா தோற்றம் அப்படித்தான் உண்டு அது எழுந்துட்டு போட்டேன் அப்படி நான் உண்மையான தண்ணி குடிச்சிட்டு திருப்பி அடைவோம் என்று இதே ஜாக்கரவாசையில் சத்தியமா தோற்றம் அப்படின்னு கருத்து அதனால ஜாக்கிராக்கிரம் சொப்பனத்திலே சொப்பனம் வருதுன்னு சொல்லுவாங்க அனுமதி சில சமயம் சொல்லி திட்டம் படுத்த முடியாது இங்க ஜக்கிராக்கிரம் இது கால ஜ விசாரத்தின் தீவிர என்ன பண்ணா மனசு மாறி போகுது மனதே மாறிதான் வலிவான ஆசிரியம் வாழை கொடுத்திருக்காரு பிரபஞ்சத்தை மாத்தி அதிகாரம் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா அது அவருடைய சங்கல்பம் அதை மாற்ற முடியாது நம்ம சங்கல் நம்ம மாத்திக்கலாம் மாத்த முடியுமா முழுநாள் முழுதாலு எப்படி எப்படியோ காரியம் அவரை சொல்லி மாற்ற முடியுமா அவங்க திருத்த முடியுமா நாம தான் திருந்தோம் முதலாளி போய் நீங்க சரியில்லை சொல்ல முடியுமா அதிகாரம் நமக்கு இல்லை நான் பாக்கிறோம் சரி வராது போயிடலாம் நான் மாத்திக்கலாம் நாம தான் மாத்திக்கலாம் மாத்த முடியுமா ஏயா வந்துட்டேன் போய் சரியில்லையா இந்த மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு ஆணையம் கொடுத்துருக்காரு அவருடைய சங்கல்பந்தான் எந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருந்தாலும் ஜீவளுக்கு ஒரு அதிகாரம் என்ன அது மனித ஜீவருக்கு மட்டும்தான் மற்ற அதினவருக்கு அது கொடுக்கல அந்த அமைப்பு இல்லை அவர் சங்கல்பத்தில் உள்ள ஜீவர்கள் அப்ப உன்னுடைய மனதை நீ மாத்திக்கும் சங்கல்பம் மாறாது அது என்னுடைய உனக்கு அதிகாரம் அதுதான் உன்னுடைய மனதை மாத்திக்கும் அப்படிங்கிறார் மாத்திக்கிட்டோம்னா ஞானம் அதுதான் அபியாசம் அது ஒன்றா நாள் முடிஞ்சாலும் முடியல காலத்துல அபியாசம் பண்ணும் எப்படியா பண்ணாதான் மாறும் எதுவுமே அபியாசம் பண்ணாம உலகத்தில் எந்த காரியமும் நடக்காது குழந்தையே நடக்கிறதுக்காக எத்தனை நாள் பயிற்சி வருது வண்டி வாங்கி கொடுக்குறோம் கைப்பிடிச்சு நடத்த வைக்கிறோம் அப்புறம் தான் நல்லா நடக்க விடாம இல்லைன்னா எத்தனை விழுந்து சேர்ந்துருக்குது நடப்பிடுச்சு எடுத்து போயிடுச்சு ஒரு வருஷம் பூரா படித்தாதான் எழுத தெரியாமலை ஒன்றாம் கிளாஸ் அரை கிளா கால் கிளாஸ் எடுத்து தெரியாமல ரெண்டு வருஷம் ஒன்றும் படிச்சா சரணமாக படிக்க வருது நீ எடுத்து பயிற்சி இவ்வளவு ஆரம்ப பள்ளி உழைக்க வேண்டியிருக்கு சித்திய பிடி சோபுத்தி இருக்கும் அதுவரைக்கும் துக்கம் பந்தம் எல்லாருக்குதான் செய்யும் விசாரத்தினால சங்கல்பம் அதை நான் மாத்த அதிகாரம் கிடையாது எல்லாம் என்ன செய்யறாங்க உலகத்தை மாற்றி அமைப்பேன் நீ திட்டத்தப்படி இன்னும் செய்வேன் சொல்றாங்க அதை நடக்க போறது இல்லை எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ திட்டம் போட்டு தோல்விதான் அடைஞ்சாங்க ஒருத்தர் மாத்தி தெரியவே இல்லை அதனால மாற்ற முடியாது அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு இப்ப என்ன செய்யணும் இவனை மாத்திக்கலாம் அதிகார குடுத்துக்க உன்னைத மாத்தமை பல கத்திக்க மாத்திக்கிட்டேன்னா எவ்வளோ நீ அப்படியே வெட்டி போயிருக்காயோ அது வரைக்கும் விடுதலை உண்டு துக்க நீச்சல் ஆனந்தபுரா சொல்லு அப்படின்னு வேறதான் சொல்லு அதனால தன்னைத்தான் மாத்திக்கிறவுடைய ஈஸ்வர சங்கல்பம் ஜாகராவாசை அதை மாத்த அதிகம் கிடையாது வெறும் சங்கல்பந்தான் அதுவும் ரெண்டுமே கிடையாது இல்லை நம்ம சத்தி பூத்தி பணமா தெரியும் சொப்பனம் தெரியுதா இல்லையா அடி மக்களாகும் என்றருடை வெடிபோல் யானேன் அவருடைய பதுமபாதம் அனைத்து நாம் பணிகின்றேன் கவிழ்வானத்தில் மூன்றாவது பாட்டு இதுவரைக்கும் முதல் பாட்டு காரணபெரும காரிபெருவத்தை விசாரமாக சொல்லப்பட்டது இப்போது இரண்டாவது பாட்டில் ஆன்மீக சொர வணக்கம் தன்னைத்தானே வணிக கொள்வதாக ஒரு சம்பிரதாயம் அப்படிப்பட்ட நிலையை முடிந்த பிறகு குருவின் நமஸ்கார மங்களம் அதாவது குரு முகமாக தத்துவம் வந்திருக்கு அதனால் குருவுக்கு நமஸ்காரம் செய்யணும் என்று இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறார் இதன் பதப்பொருள் எவருடைய அருளால் தாயினும் சிறந்த யாவருடைய கிருவையினால் இதெல்லாம் விசேஷார்த்தங்கள் தாய விட சிறந்தது குருவாக தான் அது என்ன அப்படி தாயோட சிறந்தா இருக்காங்க அப்படின்னா தாய் சரீர சமராட்சம் மட்டும்தான் செய்யும் குரு மனசம்பரட்சம் பண்ணுறார் சரீர பண்ணுவார் ரெண்டும் உண்டு அது அந்த சரீர சமரட்சனை தான் ஆனால் குரு செய்யக்கூடிய மனதுகளை அழுக்கை போக்கு ஞானத்தை கொடுக்கறது இல்லை நிரந்தரமானது அதனால் தாயினும் சிறந்த யாவருடைய கிருபையினால் சுவரிலே வெளிபோல் குட்டியத்தின் கண் அதனால் ஆச்சாதிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தை அக்குட்டியத்தை இடித்து ஒழித்து அதுவே மகாகாயம் என்றதா என்று அறிந்தால் போல ஆச்சாதியம் மறைப்பு அர்த்தம் ஆச்சாதியத்தை மறைத்து குட்டியம் குட்டியம் குட்டிச்சவரு குட்டிச்சவருக்குள்ள ஆகாயம் இருக்கு ஆகாயம் கடுபிடி எப்படிச்சு ஆகாயம் இருக்கு அதுபோல யானே அசங்க சித்தான் எண்ணெய் ஆச்சாதித்துள்ள எதுவும் சம்பந்தப்படாத அறிவடிவுமா இருக்கின்ற எண்ணெய் என அதிர்ஷ்ட சேதினத்தை மறைத்து உள்ள பஞ்சகோஷங்களையும் அண்ணமய பிராணமய மனமய் ஆனந்தம் சொல்லக்கூடிய ஐந்து மறைப்புகளையும் அவை என்னால் அறியப்பட்டு ஜடமாக இருத்தலின் அது எல்லாம் விசாரத்தினாலே தனக்கு புறம்பா இருக்கணும்னு அறியப்பட்ட அதோட ஜடமும் கூட இது நான் அல்ல இது நான் அல்ல இவர்கள் வாக்கியத்தினாலே இப்படி செய்து மேலே அவைகளின் அபாவரூபமான சூன்யத்தையும் ஒழித்து பஞ்சகோசம் விசாரம் செய்த பிறகு ஒன்றுமில்லே என்பது வரும் அப்போ அந்த ஒன்று பில்லான சூன்யம் இப்போ சூன்யம் நானா என்று கேள்வி உண்டு இல்லை இல்லை சூன்யத்தை பார்க்கின்றவன்னி அதனால் சூன்யத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறாய் என்று பதில் அதற்கு அதனால சொல்றார் அவைகளின் அபாவரூபமான சூன்யத்தையும் ஒழித்து அவைகளுக்கு சாட்சியாய் அசங்க சித்தார்மாவான அவைகளுக்கு சூன்யத்துக்கும் சாட்சி அப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாத ஒட்டுதல் இல்லாத அறிவடி மாறிக்கின்ற ஆத்மா நானே எங்கும் ஆ பிரமம் நான் தான் எங்கும் நேர்ந்திருக்க பிரமஸ்வரன் தான் ஹரி அய்யன் சிவன் அந்தகன் அதுக்கான யமன் அர்த்தம் விந்திரநாதிய இடந்தோறும் முத்திநூல் நூல் போல் அனுசதமாய் காட்சியாய் ஆனால் ஊடுருவி மாலகட்டா எப்படி ஊல நூலிருக்க அப்படிப்பட்ட நிறைந்திருப்பதாகிய பிரபமாம் எங்க நிறைந்திருக்கின்றால் இப்படி பரபிரவமான என்னிடத்து கவருடைய போனம் எல்லாம் நானாக கூறுபாருடைய பிரபஞ்சம் எல்லாமும் கற்பிதம் கானல் போல அத்தியஸ்தமாகிறேன் அத்தியஸ்தம் பொய்பொருள் அத்தியாசம் பொய் வடிவம் அதாவது பொய் தோற்றத்துக்கு அத்தியாசம் பெயர் தோற்றத்துக்குரிய பொருளுக்கு அத்தியாசம் தோற்றம் என்று அறிந்து என்று சம்சயம் இல்லாமல் சந்தேகவரிதமில்லாமல் இதுவோன்ற ஐயமில்லாமல் சாட்சாத்து அதல்பாகவே யான் என் சொரூபம் ஆனேன் நான் எனது நிசூபம் ஆயினோ அவருடைய பத்மபாதம் அதற்கான யாரு அக்கருணாமூர்த்தியினுடைய தாமரை மலர் போலும் திருவடியை அனுதினம் பணிகின்றேன் நாடோறும் வணங்குகின்றேன் என்றருடைய அருளால் ஆனேன் எனக் கூட்டுகேன் யாவரும் முடிமேற் கோடலானும் யாவரினும் பெருமை உடைமையானும் அப்பக்குவர் அண்மைக்கண் இருந்தும் அடையாமையானும் பக்குவா சேமைக்கண் இருந்தும் தேடி வந்து அடைதலானும் பத்மபாதம் என்றார் தாமரை போன்ற மலர் தாமரை மலர் போன்ற இருக்கிற சொல்றது காரணம் தான் அது எல்லோரும் விரும்பக்கூடிய திருவிடிகள் அதனால பக்கத்திலே இருப்பாங்க அந்த பூ மேல ஏழிகூட கொதிக்கும் தவளைகள் அப்படி போல அந்த ஞானாச்சாரக்கு எடுத்து வந்து போவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் உதயத்தை மாட்டான் ஒத்துக்க மாட்டான் தூரத்துலந்து வருவாங்க தேனியான தூரத்துலேருந்து வந்து அந்த பூரை உட்காந்து தேனியை மாதிரி தூரத்துலேந்து வருவாங்க அவங்க வந்து ஞானாச்சாரிய உதயத்தை கேட்டு நன்மை அடைவார் அத்தகைய அதனால்தான் பதவபாதம்னு சொல்லப்படும் ஆக இந்த பதவபாதத்துக்கு இந்த கொடுக்குறார் ம் வந்தபின் பனிதல் ஒளியின் செய நன்றி கொன்றோடம் வரும் என்பதை தத்வஞானம் வந்த பிறகு அவருக்கு என்ன வணக்கம் செய்யறது நந்த பிரிட்டேன் அவரம்ப நானும் பிரமும் யார் யார் கும்புறது அப்படின்னு இருக்க கூடாது அப்படி இருந்தாக்க செய் கொண்ட தோடம் வரும் என்பதை அனுதினம் என்ன பார்த்தால் குறிப்பித்தன நாள்தோறும் நமஸ்காரம் செய்யணும் இது இல்லை சத்யானதுக்குள்ள நமஸ்காரம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ணுறது சரீரம் நமஸ்காரம் பண்ணப்படுவதும் அதுவும் சரீரம்தான் ஆத்மா யாரும் நமஸ்காரம் பண்ணுறது இல்லை நான் ஆத்மஸ்வரமாக இருக்கும்போது நான் யாருக்கு நமஸ்காரம் பண்ணதேன்னா அப்போ எனக்கு ஆத்மஸ்வரம் இல்லைன்னு அர்த்தம் ஆத்மஸ்வரம் பண்ண நமஸ்காரம் பண்ணுமா அது எங்கே எங்கே இருந்த அவஸ்து கும்பிடுமா குளிஞ்சு கும்பிடுறதுக்கு இடமே அது குளிக்கு இடமே அது கும்பிடுமா அப்படி கும்பீரம் உபாதி உபாதிக்கு அடைந்த உபாதி பெற்றுக் கொண்ட உபாதி கற்பிச்சு பாகுபாடு தாரதமியம் ஒரு நாள் உயர்வை உள்ள சரீரத்துக்கு தாழ்வான சரீரம் வழங்கத்தான் வேணும் தப்பெண்ணா இருக்குது இல்லை இல்லைன்னா அது வேறு இது கிடைக்குமா கிடைக்காது ஒரே மட்டமாக இருந்தால் தேவையில்லை அப்படி கிடைக்காது ஏட்டத்தாழ்வு உள்ளு தண்ணீர் தான் நீர்மட்டம் ஒரே மாதிரி இருக்குது அடியில் எப்படி இருந்தாலும் ஆனால் மற்ற பூமி இருக்கே ஏட்டத்தாழ்வு அப்படி போல மேலாக உள்ள இடங்களிலே பள்ளமாக உள்ள இடம் உள்ள இடம் இருக்குது அப்படி போல் தாழ்ந்த மதியுடையவர்கள் உருந்த மதிவெடுகள் செய்வான் உருந்து மதிவு எடுத்துல போய் அடைஞ்சா தான் குரு ஆத்மாவும் ஒன்று தான் அவர் எங்க இறந்தவர் என்ற பவானம் அவருக்கு அந்த பவனம் உண்டு பானே இல்லை ஆனால் உபாதியில ஏற்றத்தாள் இருக்குதான் செய்வோம் இருக்கிறதுனால இத்தகைய வேகம் இல்லைன்னு சொன்னாக்கா இன்னும் ஞானம் வரல அர்த்தம் ஆகவே ஞானம் வந்த பிறகு உபாதிக்கு உபாதிக்கு மரியாதை வழி ஆத்மாவுக்கு ஆத்மா மறையாது இல்லை ஆத்மா ரெண்டும் இல்லை இந்த ஆத்மா அந்த ஆத்மா கும்புறதுக்கு ஒரே ஆத்மாதான் ஒரே அதிஷ்டான செய்த ஒன்று தான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தோலதிஷ்டி தொழதிஷ்டிக்கு விதிகள் வேறு திருஷ்டிக்கு விதிகள் வேறு விதிப்படி செய்ய வேண்டியதுதான் அதனால இது செய்யத்தக்கது என்பதை சொல்லிவிடுகிறார் சுபாவம் என்ற வதத்தால் சுபாவம் என்ன அர்த்தம் இயல்பா அர்த்தம் இது வேதாந்தத்தில் சுபாவ சித்தம் சுபாவமாக சொல்வார் அடையப்பட்ட பொருள் அல்ல இயல்பு அடைந்த பொருள் தான் கண்டசாமி தான் கண்டத்தில் இயல்பா உள்ளது அது காணால்பவனே கிடைக்கும் இல்லை அதுபோல் இங்கே ஆத்மா மறைபட மறைப்பட்டதே ஒழிய அது பூசா ஒன்று கிடைக்கிறது இல்லை காண பூஷா தேடிப்பிடித்தது இல்லாது பத்தாம் பவன் போல தான் அதனால் சுபாவன் அர்த்தம் சுபாவ சித்தம் சுபாவமே அடைந்த வஸ்து என்று வேதா சொல்லாமல் இல்லை போட்டு அதே போல பதினோரு வகை வாக்கியங்களும் அடுத்த பாட்டில் சொல்கிறார் நூற்றி இருபத்தி பாட்டு நூற்றி இருபத்தொம்ப பாட்டு அம்சாம்சி பாகம் முதல பிம்ப வரைக்கும் பதினோரு வாக்கியங்களும் பொருந்தாது அப்படி போல என்ற பதத்தால் அம்சாம்சி பாவம் விகார விகாரி பாவம் உபாச உபாசிய பாவம் முதலியன அதாவது பதினோரு வாக்கியங்கள் போல எனக்கும் பிரம்மத்திற்கும் கொஞ்சமும் பேதம் இன்றி என்பதையும் காரியத்தன்மை பிரகாசியத்தன்மை ஆதாயத்தன்மை ஆகிய பரதந்திரமுடையன் அன்று என்பதையும் குறிப்பிட்டாலியத்தன்மை அல்ல காரணம் இருந்தாலும் காரியம் இருக்கும் காரணம் என்பது அதே தான் காரியம் அதுதான் காரியம் கிடையாது கிட்டே பிரகாசியத்தன்மை இல்லை எப்போ பிரகாசமாக இருக்கு ஆதாயத்தன்மை ஆதாரம் இருந்தாலும் ஆதயம் கிடைக்கும் ஆதாரத்தன்மை இல்லை அதனால பரதந்திரமுடையவன் பிறருடைய வசம் அன்னியுடைய வசம் உடையது அல்ல என்பதை குறிப்பிட்டனர் யானே எங்குமா மரம் என்பதற்கு உதாரணம் பிரபுலங்களில் ஒரு பாட்டு வழி அல்லேன் வளர் நீர் அல்லேன் மண்ணல்லேன் ஞானமல்லேன் வினை அல்லேன் நானே சிவமென்றெண்ணினோம் ஊனமில்லா ஒரு சிவமே யாவன் இவ்வாறு நான் ஈனமெல்லாம் உடைய உடம்பெடுத்து சுழலும் வானமல்லேன் பஞ்சபூதங்கள் ஆகாயம் அது நான் அல்ல வழியல்லேன் காற்று நான் அல்ல அழல் நீர் அப்பு மண் புரித்த நான் அல்லேன் ஞானமல்லேன் ஞானேந்திரியங்களாகிய ஒரு சிவமியாவன் குறைபாடு இல்லாத நிறைந்த ஒரு பரமஸ்வரியமே அவன் இவ்வாறு ஒன்னாதான் எதிரொலியா சொல்றார் இப்படி சிந்தனை இல்லாதவன் உடம்பு உடம்புக்கு அடைமொழி பாருங்க எல்லா குற்றங்களும் உடம்புதான் எடுத்து சுழலும் யஞ்ஞான்றும் எங்க சொல்றது சொல்றது சொர்க்க நாரகம் பூமி மூணு சுத்திக்கிட்டே இருக்கும் எஞ்ஞான் எப்பொழுதும் சொல்லு உதாரண ஒரு பாட்டு மாயவன்புலத்தழா வகை தீர்ந்த தன் வாய்மையான் பாயவின் நமோ திருசெவி துளை வழி பாய்ச்சி நான் பதுமத்தாள் தாயும் தந்தையம் சுற்றமும் மற்ற நட்டணமும் என்றடைவான் காயமுள்ளளவும் பணிகின்றேன் என்பதற்கு உதாரண கற்றல் வன்புலத்து எழாவையை இந்த கொடிய கர்மேந்திர மூலமாக எழாமல் படிக்க அடங்கியிருக்கும் பொருட்டு மாய அதை கடுத்து வாய்மையான் உள்நாதர் எப்படி இருக்கார் அந்த முடிஞ்ச நிலை பெற்றவர் அப்படிப்பட்ட வாய்மையால் சக்தி வாக்கினால் இன்னமது இருசவி துளை வழி அவருடைய வாக்கியங்கள் எப்படி இருக்கு இனிமை போல இருந்தே அமிர்தம் போல இருக்கு தேவாமிர்தம் சரீரத்தை தான் நாசம் பண்ணாது ஆத்மா நாசம் பண்ணும் இது சரீரத்தை நாசம் பண்ணாலும் போ பிரார்த்தத்துக்கு கீழா ஆத்மா நாசம் பண்ணாத அமிர்துத அதை இரு செவி துளை வழி ரெண்டு காதுகள் துவாரத்தின் வழியாக மயிர்காலால் பாய பாய்ச்சினான் காது வழியா போறது மயிர் துவாரங்கள வெளி வர்றவடிக்கு வேகமா பாய்ச்சினார அப்படிப்பட்ட பதுமத்தால் தாம மதற்போடு இருக்கின்ற திருவடிகள் ஆகிய குருமூர்த்தியை தாயும் தந்தையும் சுற்றமும் தாயும் அவர்தான் தந்தையும் அவர்தான் தந்தை ஆனும் பாட்டான் சுற்றம் அவர்தான் மற்றும் நல் தனமும் அவர்தான் சொத்து என்று அடைவான் என்னை நிச்சயம் செய்து கொண்ட சிஷ்யனானவன் என்ன செய்வான் தன் காயம் உள்ள அளவும்